الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين قال الله تعالى في القران العليم والفرقان المجيد اسماعيل وإدريس وبدؤكفل كل من الصابرين فعدناهم برحمتنا مقال النبي صلى الله عليه وسلم من لازم الاستغفار جعل الله له من كل هم فرجا ورزقه من حيث لا يحتسب او كما قال عليه الصلاه والسلام صدق الله مولانا العليم وصدق رسوله النبي الكريم وانهل على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين அனைத்தும் அல்லாஜல்லூத்தால் அவிற்கே உரித்தாகுக எம்பெருமானார் செல்லவாக அழைவ செல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவ எண்கள் தபத்தாவ எண்கள் சுகதாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக ியத்திற்கும் இறை நேசத்திற்கும் முறைத்தான் அல்லாஹுவின் நெல்லடியார்களே முத்தாய்ப்பான மூன்று பத்துகள் என்பது தலைப்பின் கீழே சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அரபு கதை ஒன்று எழுதி வைத்திருக்கிறார்கள் அரபு நாட்டிலே மழை பெய்வது மிகவும் குறைவு வருடத்திற்கு ஒரு முறை இரண்டு முறை மழை பெய்தால் அது ஆச்சரியமாக பார்க்கப்படுகிற காலம் இன்றைக்கும் அதுதான் மழை பெய்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே ஒரு குடிசைகளை வசிக்கிற ஒரு கிளவி தன்னுடைய பேத்தியை பார்த்து சொல்லுகிறாள் அம்மா மழை பெய்கிறது ரம்மத் இறங்கிக் கொண்டிருக்கிறது ஆடு மாடுகள் கட்டிவிட்டு வருகிறேன் மழையிலே நனைகிறது பாதுகாப்பாக ஒரு இடத்திலே வைத்துவிட்டு வருகிறேன் பானைகள் வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள் அத்தனையும் எடுத்து வெளியே வையம்மா மழையின் மூலமாக தண்ணீர் நிறைய கிடைத்துவிடும் ஒரு மாதத்திற்கு பதினைந்து நாட்களுக்கு நமக்கு கவலை இல்லை வெளியே பாத்திரங்களை எடுத்து வை என்று இந்த அம்மா சொல்லிட்டு ஆடு மாடுகளை கட்டுவதற்காக பாதுகாப்பாக வைப்பதற்காக சென்று விடுகிறார் அனைத்தையும் பாதுகாப்பாக வைத்து விட்டு வருகிற பொழுது இந்த கிளம்பி நினைத்து வருகிறார்கள் பதினைஞ்சு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு இனி கவலையே இல்லை தண்ணீர் பிரச்சனை இல்லை என்று நினைத்து வந்தால் அந்த பேர்த்தி பானைகளை எல்லாம் தழகழுத கவுத்து வச்சிருக்கு குடங்களை எல்லாம் தழைகேலாக போட்டு வைத்திருக்கிறாள் பொழுது இந்த கிழமைக்கு ஏமாற்றம் தான் மிச்சம் இதை போன்றுதான் ரப்பில் ஆலமின் மூன்று பத்துகளிலே மூன்று சிறப்புகளை கொடுத்திருக்கிறான் முதல் பத்திலே ரஹ்மத்தையும் இரண்டாவது பத்திலே அஃரத் மன்னிப்பையும் மூன்றாவது பத்திலே மீனன்னார் நரகத்தில் இருந்து விடுதலை இந்த மூன்றையுமே கொடுத்திருக்கிறார் யாருக்கு இந்த மூன்று கிடைக்கும் பாத்திரத்தை சரியா வச்சிருக்கிறோமா பாத்திரத்தை கவுத்து போட்டிருக்கோமா என்பதை இன்றைக்கு ஆய்வு செய்ய போகிறோம் நம்முடைய பாத்திரங்கள் எப்படி பயன்படுத்தப்படுகிறது குரானில இருபத்தி இரண்டாவது ஜுசுலே ரபுல் ஆலமின் பத்து தன்மைகளை சொல்லிக்காட்டுகிறான் யாரிடத்திலே இந்த தன்மைகள் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் மாசுரத் இருக்கிறது மன்னிப்பு இருக்கிறது ரஹத்து இருக்கிறது இசுக்கு மின்னார் இருக்கிறது கிடைச்சுக்கு யார் அவர்கள் அல்லாஹு இடத்துல கேளுங்கள் அல்லாஹு குரானிலே அழகாக சொல்லுகிறார் ஒரு பெண்மணி இந்த ஆயத்திற்கு காரணமாக மாறுகிறார்கள் உண்மை அம்மா ரலி அல்லா நாயகத்தினத்திலே சென்று சொல்கிறார்கள் நாயகமே இது என்ன நியாயம் எங்கு ஆண்களை மட்டுமே சொல்லுகிறானே பெண்களை சொல்லையே பெண்களை குறிப்பிடவே இல்லை பத்தி கொஞ்சம் சொன்னா தானே என்று சொல்லுகிற பொழுது ரபுல் ஆலமீன் இந்த வசனத்தை இறங்குகிறான் பத்து விஷயங்களை அல்லாஹு சொல்லுகிறான் இந்நீமீனித்தி உள் முக்மினீனாத்தி ஒரு காணி தீனி தாத்தி ஒரு சுவாதி மையும் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று உரசி பார்க்க போகிறோம் முதல்ல முஸ்லிம் முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முஸ்லிம் யாரு லாம் அடுத்தவர்களுக்கு யார் நிம்மதியை வழங்குகிறார்களோ அவர்கள்தான் முஸ்லிம் இந்த அடிப்படையிலே நாம் சராசரியாக அடுத்தவர்களுக்கு சுக்கூனை நிம்மதியை சாந்தியை சமாதானத்தை வழங்கியிருக்கிறோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் நிசாமுத்தீன் வழியில்லாம் ஜலாலியத்து நிறைந்த வழிமாறுகளில் இவர்களுடைய வரலாற்றை பற்றி குறிப்பிடுகிற பொழுது எழுதுவார்கள் மதம் என்று பார்க்காமல் உதவி செய்வார்கள் இந்து மதத்தை சார்ந்த ஒரு நண்பர் இவர்களுக்கு இருந்தார்கள் அந்த நண்பர்களுக்கு உதவி செய்வதோடு உறங்குகிற பொழுது வயதான நண்பருக்கு காலமுக்குவார்களாம் மதத்தை சார்ந்தவராக இருந்த போதிலும் கூட காணமுக்குவார்கள் இதையெல்லாம் சீடர்கள் வார்த்தை இது என்ன நியாயம் என்று கேட்கிறார்கள் ஆனால் இந்த ஹிதுமத்து அடுத்தவர்களுடைய மனதிற்கு கோணாமல் நடந்ததுதான் அந்த மாட்டு மதத்தை சார்ந்தவர் இஸ்லாமானதற்கு காரணமாக ஆனது என்ற வரலாற்றை பார்க்கிறோம் இறைநேசர்களுடைய பட்டியலை படித்து வருகிற பொழுது செல்லுகிற பொழுது ஒரு பாத்ரூம் மிகவும் மோசமாக இருக்கிறது பாத்ரூம் மோசமாக இருந்தால் நாம் எல்லாம் அதை திறந்து பார்த்த உள்ள ஒரு மாதிரியாக முகத்தை மாற்றி திரும்பி விடுவோம் ஆனால் ஒரு இறைநேசர் அதை சுத்தம் செய்து மற்றவர்கள் இதை பயன்படுத்த வேண்டுமே என்பதற்காக சுத்தம் செய்து வருகிறார் இவர் தான் முஸ்லிம் அடுத்தவர்களுக்காக வேண்டி பயணி தயாரானார் அல்லவா இந்த நிலை நம்மிடத்தில் இருக்கிறதா ஒரு இடத்திலே அசுத்தம் காணப்படுகிற பொழுது அந்த அசுத்தத்தை சுத்தப்படுத்தி அடுத்தவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று நினைப்பவன் முஸ்லீம் முஸ்தி சாயி முஸ்தி சஃ இன்றைக்கு மேரிஃப் அத்துல் குரான் என்றொரு தப்சீர் உலகம் எங்களுக்கும் பரவலாக இருக்கிறது யாருக்கு உறுது தெரியுமோ அவர்கள் கண்டிப்பாக வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் இது ஆங்கிலத்திலும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது மிக அற்புதமான தஃசீர் குரானுக்கு விளக்கம் இவர்களுக்கு எப்படி இந்த ஞானம் கிடைத்தது என்பதை பற்றி எழுதுகிற பொழுது எழுதுகிறார்கள் முஃப்தி சபி சாப் அவர்கள் எழுதுகிறார்கள் என்ன சொல்லுவார்கள் ஒரு பெண்மணி பெரிய மூட்டையை தூக்கிக் கொண்டு வீட்டுக்கு செல்ல முடியாமல் தலைத்துக் கொண்டிருக்கிறார் கடைக்கு வெளியில தலையில தூக்கி யாராவது வைப்பதற்கு ஆள் என்றால் யாரும் முன்னரும் இல்லை நீங்களாவது வைக்கிறீர்களா என்கிற உறுதி ஓ அம்மா நான் ஆனால் உங்கள் தலையில் இல்லை என் தலையில் வைத்து உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்று அந்த முதியே வயதான பெண்மணிக்கு உதவி செய்தேன் அந்த உதவிதான் எனக்கு இவ்வளவு கொடுத்தது அந்த அம்மாவினுடைய துறாதான் என்னை உருவாக்கியது ஏதோ ஒரு கிளோ இடத்திலே துவா வாங்கினார்கள் உருவாக்கத்தை பெற்றார்கள் இன்றைக்கு நம்ம தாயிடத்தில் துவா வாங்கியிருக்கிறோமா நம்முடைய மனைவியிடத்தில் துவா வாங்கி இருக்கிறோமா சகோதர சகோதரிகளிடத்தில் துவா வாங்கி இருக்கிறோமா அண்டை வீடுகளிடத்தில் துவா வாங்கியிருக்கிறோமா இல்லையே என்ன முஸ்லீம் முஸ்லீம்களுக்கு ஆசிரத்துண்டு பாக்கிபில்லா அபத்துல்லாஹித் தலாவினுடைய வரலாறுகளை பணிக்க நேர்கிறது இவர்கள் இறைநேகத்திலே உச்சஸ்தானத்தை மாட்டும் மாட்ட முஸ்லிம் ஆனால் இன்றைக்கு எவனாவது ஏமாறுவானா எப்படியாவது சீக்கிரம் பணக்காரனாக வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுக்கு ரமத்தில் இதுக்கும் என்னன்னார் இல்லை அவன் சில அஷில் அளியல்லாக தலைவிடத்தில் ஒரு கிராமவாசி வருகிறார் பெருமனா சலாஹத்து காலத்திற்கு பிறகு உமர்அலியாக பெரும் கவர்னராக இருக்கிறார்கள் ஒழித்து ஒழித்து கொண்டு வருகிறார் பிராந்தி கொண்டு போறான்னு அர்த்தம் ஆனால் அங்க அந்த கிராமவாசி ஒழித்து ஒழித்துக் கொண்டு சொல்லுகிறார் அபுமுசுலாஹுவை பார்த்து சொல்லுகிறார் எனக்கு போர்க்களத்திலே பரிசாக கிடைத்த பொருள் இது இதை வைத்துக் கொண்டு ஏதாவது கொடுங்கள் என் வாழ்க்கைக்கு தேவை அந்த வாழ்க்கை தேவையை நான் நிறைவு செய்து கொள்வேன் ஏதாவது கொடுங்களே என்று கேட்கிற பொழுது அரசுடைய கிரீடம் அதிலே வைரங்களும் மாணிக்கங்களும் பதுக்கப்பட்டிருக்கிறது நினைத்திருந்தால் அதை வைத்துக் கொண்டு ஏதோ சில பணங்களை கொடுத்தால் வாங்கி சென்று கிராமவாசி ஏமாற்றுவதற்கான எல்லா முகாந்திரங்கள் எனக்கு சென்றார்கள்க்காரி அனுப்பி வைக்கிறார்கள் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்கிற பொழுது அலால் இல்லை என்றார்கள் நான் இன்னும் முஸ்லிமில்லை என்றார்கள் இன்றைக்கு இந்த நிலைமை இருக்கிறதா அப்படி இருந்தால் ரபுலாலும் இந்த மூன்றையுமே இந்த பத்தில் கொடுக்க தயாராக இருக்கிறார் முதல்ல முஸ்லிமாக இருக்க வேண்டும் முஸ்லிமான முஸ்லிமான பெண்ணாக அடுத்து அல்லா சொல்லுகிறான் ஈமான் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் நாம் சொல்லுவோம் நாங்கள் எல்லாம் தானே என்று சொல்லுகிறோம் யார் உண்மை மொக்மீன் கவனிப்பது மனிதனிடத்திலே இன்றைக்கு உலகத்திலேயே சிறந்ததாக கணிக்கப்படுகிறது உலகத்தில் இரண்டே ஜாதி தான் இருக்கிறது என்று நான் சொல்வதுண்டு ஒன்று ஏழை ஜாதி இன்னொன்று பணக்கார ஜாதி பணம் வரைத்தவர்களுக்கு ஒரு சட்டம் பணம் இல்லாதவர்களுக்கு இன்னொரு திட்டம் ஆனால் பணத்தை விட சிறந்தது ஒன்று இருக்கிறது உயர்ந்தது ஒன்று இருக்கிறது அதுதான் உயிர் உயிரை பாதுகாக்க எவ்வளவு செலவழிக்க வேண்டுமானாலும் தயாராக பணத்தை விட உயிர் முக்கியமானதாக மாறுகிறது அதனாலதான் மருத்துவமனையில் என்னுடைய தரப்பினரை புழக்கி வைக்கணும் என்னுடைய மனைவியை புழக்கி வைக்கணும் எவ்வளவு செலவானாலும் அதைப் பத்தி கவலை இல்லை அப்ப பணத்தை விட உயிர் முக்கியமானதாக மாறுகிறது இந்த உயிரை விட முக்கியமான ஒன்று இருக்கிறது அதுதான் மானம் மரியாதை என் உயிர் போனாலும் பரவாயில்லை என் மானம் போய்விடக்கூடாது என்பதற்காக வேண்டும் தன்னுடைய உயிரையே விட்டவர்கள் அப்பவர்கள் உண்டு கடன் வாங்கி கொடுக்க முடியும் மானம் போய்விடும் என்பதற்காக தன் உயிரை விட்டவர்கள் உண்டு உயிரை விட மானம் பெரியதாக இருக்கிறது இசட் பெரியதாக இருக்கிறது இசத்தை விட பெரிய ஒன்று இருக்கிறது என்றால் அதுதான் ஈமான் என்கிறார்கள் ஈமானை விட உலகத்திலே இறைமதிப்பட்ட ஒன்று உலகத்தை இதை அல்லாம சாதி உதாரணம் சொல்லி அழகாக விளக்குகிறார்கள் ஈமானுக்கு உதாரணம் கொடுக்கிற பொழுது அல்லாம சாதி எப்பொழுதுமே வித்தியாசமாக சொல்லுவார்கள் தன் வாழ்க்கையில் நடந்த வரலாறு ஒன்றை சொல்லுகிறார்கள் சிந்த பிள்ளையாக இருக்கிற பொழுது சாதி ரமத்துல்லாவினுடைய தாயார் ஒரு தங்க மோதிரத்தை கையிலே அணிவித்திருக்கிறார்கள் ஆண்களுக்கு அது கூடாது ஆனால் அந்த காலத்தில் அந்த பழக்கம் நடந்திருக்கிறது ஒளியில போட்டுக் கொண்டு செல்லுகிற பொழுது ஒரு ஒரு பாலக்கிறார் ஒரு மிட்டாயை கொண்டு வந்து இந்த சின்ன பிள்ளை கையில ஷாதிர் அமத்துல்லாவுடைய கையில கொளுத்தி இதன் நாவலை வச்சுப்பார் என்று சொல்கிறார் அந்த ஷாதிர் அமுதுல்லா நாவிலே வைக்கிறார்கள் நான் நீ என்று ஒரு முட்டை வாங்கி சாப்பிட்டு வந்தாங்க மிட்டாயை கொடுத்து அதை பறித்து விடுகிறான் இந்த சமுதாயத்திற்கு அது விளங்குவதில்லை என்கிறார்கள் உலகத்திலே எல்லாம் சடங்கு நினைத்த ஆகத்தை விட்டவர்கள் நம் சமுதாயத்திலே நிறைய உண்டு ஈமனை விட்டவர்கள் நம் சமுதாயத்திலே நிறைய உண்டு என்கிறார்கள் ஈமான் அல்லா ஹசூல் ஒன்றை ஈமான் என்றாலே உறுதியாக நம்புதன் என்று ஒரு அல்லாஹ் சொன்னது உறுதியாக நம்பியிருக்கிறோமா நீங்கள் சிலவணியில் நான் கொடுக்கிறேன் வரலாறு இவர்கள் இடத்தில் ஒருவர் வருகிறார் வருகிறார் யூசுப் அலி அவர்களே எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் யூசுப் அலி உதவி செய்கிறார்கள் கசான்ஜியாக இருந்த காலம் உதவி செய்கிறார்கள் போதாது இன்னும் வேண்டும் என்று கேட்கிறார் யார் தெரியுமா உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஆணை இல்லாத நேரத்தில் தொட்டில் குளதையாக இருந்து உங்களை சுத்தப்படுத்தியது நான் தான் நீங்கள் ஒரு சிக்கலிலே மாற்றினீர்கள் அல்லவா அந்த நேரத்தில் என்னை பரிசுத்தப்படுத்தியவரா நீங்கள் இந்த என்ன வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் ஹசானா என்னுடைய சாவியை கொடுக்கிறேன் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார்களா அவ்வளவு நம்பிக்கை இதெல்லாம் முடிச்சவந்து அப்புலின் கேட்கலாம் யூசுபே வந்தவர் யார் தெரியுமா அல்ல தெரியுமையல்ல என்னை பரிசுத்தவர் நான் அவரின் எதிரே அல்ல சொல்லுவான் என்னை நம்பி கொண்டவர்களுக்கு நான் என்ன செய்வேன் நீ பொக்கிசத்தை கொடுக்கிற உலகத்தின் சாவியை பொக்கிசத்தின் சாவியை நான் வைத்திருக்கேன் என்னை முழுமையாக நம்பு என்கிறப்படாலே அந்த ஈமான் இடத்தில் வந்திருக்கிறார் அல்ல சொல்லி தான் சொல்லிவிட்டார்கள் அப்படியே ஈமான் கொள்ள வேண்டும் என்ற தன்மை வந்தால் அல்ல இந்த மூன்று பத்தினையும் மா ஒரு அண்ணன் தம்பி சலிகார வரலாறுகள் சொல்லுகிற செய்தி டிசை அரசன் இரண்டு பேர்களில் அழைக்கிறான் ஈமானை விட வேண்டும் என்று சொல்கிறார் அந்த தாவகங்களில் இரண்டு பேருமே ஈமானை விட தயாராக இல்லை அண்ணன் காரரை எரிகிற குவளையத்தில எண்ணெயில ஓட்டி எரிக்கிறான் ஈமானை விடவில்லை தம்பிக்காரர் பார்த்து பார்த்து அழுகிறார் உடனே அரசுக்கு வந்ததே சந்தோஷம் எனக்கு ஒரே ஒரு உயிர் தான் இருக்கிறது என்று கவலைப்பட்டு அழுகிறேன் எனக்கு ஒரு லட்சம் உயிரை எப்படி அளவில் கொடுத்தால் ஒவ்வொரு முறையும் ஈமானுக்காக இந்த கோலையத்தை உணர்ந்து இழுத்து இறப்பேன் என்றார் இது விழாவை எல்லாமே அடிக்கிறவங்க எல்லாம் சுடு மனதிலே இருக்கிறவங்க எல்லாம் அசாக அசாக தொழுகைய நேரம் வந்துவிட்டது நன்றாக கொஞ்சம் நீட்டிதான் நீட்டி என்று எண்ணம் வருமா வராது இதை போன்றுதான் மத்தியிலேயும் எண்ணம் வரக்கூடாது அவர்கள் நேரத்தில் ஒரு மாதிரி தொழுகிறது பார்க்காத நேரத்தில் இன்னொரு மாதிரி தொழுகிறது உதாரணம் சொல்லுகிறபோது உதாரணத்தையும் சொல்லுகிறார்கள் என்றால் ஒரு ஜியப்பு நிறைய கல்லை வச்சு மறைச்சிட்டு வர்றான் நிறைய புடி புடி கல்லா போட்டு வர்றான் பார்க்கிறாள் நினைக்கிறாங்க நிறைய முத்துக்களை போட்டுக் கொண்டு வருகிறார் போட்டு வருகிறது பெரிய வியாபாரி முத்துக்களை போட்டு வருகிறார் பெரிய வியாபாரத்திற்கு சொந்தக்காரர் நிறைய பொருளாதாரத்திற்கு சொந்தக்காரர் என்று ஆனால் ஜேபு கொள் இருக்கிறது கூழாங்கற்கள் இதை போன்றுதான் யார் இசுலா இல்லாமல் அமல் செய்கிறார்களோ அவர்களுடைய அமலுக்கள் கூடாங்கற்கள் அல்லாஹை ஏற்றுக்கொள்வதில்லை நேர்மையிலே அதை நம்முடைய பாஷையிலே சொல்வதாக இருந்தால் இப்படி சொல்லலாம் கண்ட்ரோல் வியாபாரிகளுக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் இருந்தால் அந்த வியாபாரம் நன்றாக இருக்கும் எங்க கடையில் சைனா சேர்க்கலாம் நாங்கள் விற்க மாட்டோம் தான் இருக்கு எங்க கடையில் Samsung வேணுமா இருக்கும் இந்த கம்பெனி இருக்கும் நாங்கள் மற்றதை உள்ளேயே வைப்பில்லை தங்க கடை வைத்திருப்பவர் சொல்லுகிறார் நாங்கள் ஹால்மார்க் மட்டும்தான் இருக்கிறோம் ஒரு எதிர்ப்பு எங்கள் கடையில கிடையாது கலப்படம் என்பதை இந்த உலகத்திலே குவாலிட்டி கண்ட்ரோல் உள்ளவர்கள் மதிக்கப்படுகிறார்கள் மறுமையிலே நம்முடைய அமல்கள் நிறுத்தப்படுகிற பொழுது அல்லா எதை வைத்து நிற்கிறான் நாளை மறுமையிலே குவாலிட்டி எதை வைத்து என்பது இஹ்லாசி வைத்துத்தான் அல்லா பார்க்கிறார் இவனுடைய அமல் இறைவனுக்காக மனக்கூமையாக செய்கிறானா அல்லது இதிலே கொஞ்சம் கலப்படும் இருக்கிறதா அடுத்தவர்களையும் தொழில் நிலை நிற்காக தொழிலாளா வேறொருக்காகவா நுன்பு வைக்கிற பொழுது எனக்காகவா வேறொருக்காகவா அச்சு எனக்காகவா வேறொருக்காகவா சக்காத்து கொடுக்கிற பொழுது எனக்காகவா வேறொருக்காகவா அல்லாஹ் பார்க்கிறார் குவாலிட்டி கண்ட்ரோல் வைத்துதான் அபராசி பிஸ்தா அகமதுல்லாஹி தாலா என் தாங்க ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் கேட்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுகிறது உடனே கொஞ்சம் நீட்டி ரெண்டு வசனம் ஓதினார்கள் பிறகு திடீர் என்றவர்கள் பயம் உண்டாகி ஓதுவதையே நிறுத்திவிட்டார்கள் அன்று இரவு கனவில பார்க்கிறார்கள் சொர்க்கத்தை பார்க்கிறார்கள் சொர்க்கத்தினுடைய மனத்தை பார்க்கிறார்கள் மனத்தில் இருக்கிற ஒவ்வொரு இலைகளிலும் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது இரண்டே ரெண்டு வசனம் மட்டும் வேலூர் நிலையாக இருக்கிறது உதிர்ந்த என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது இதிலே இசலாஸ் இல்லை அடுத்தவர்களுக்காக ஊதியது விட்டது என்று சொல்லப்பட்ட கசைக்கீறியப்படும் விடாமல் அபு உமர் முஜாயிர் கோடீஸ்வரர் தாவை எங்களுடைய வரலாற்றியாளரின் பட்டியல் உண்டு நிறைய தரும செய்தார் அன்றைய காலத்தினுடைய சொல்லுகிறார் மக்களுக்காக ஏதாவது நீங்கள் செய்ய வேண்டும் ரெண்டு லட்சம் திருகம் கொடுத்தார்களாம் அரசர் எல்லோருக்கு முன்னால் புகழ்கிறார்கள் சந்தோஷமாக போடுகிறார்கள் ரெண்டு லட்சம் திருகம் கொடுத்திருக்கிறார்கள் மக்களுக்காக அல்ல இவங்களுக்கு அது செய்யணும் யோசியனும் நிறைய புகழ்ந்த உடனே உடனே சொன்னார்களாம் அபு உமர் முஜை மனைவீட்டை ஆலோசனை பண்ணாமெல்லாம் இப்பொழுது இதன் ஆரம்பித்தது மீண்டும் சாப்பிடுவதை போன்று கண்ட மாதிரி பேசுகிறார்கள் பொருட்படுத்தவில்லை வாங்கிக் கொண்டார் எல்லோரும் சென்றதற்கு பிறகு அரசு ரகசியமாக அந்த இரண்டு லட்சத்தை கொடுத்து வந்தார் என்ன காரணம் என்று அரசர் கேட்கிற பொழுது நீங்கள் அடுத்தவர்களுக்கு மத்தியில் போடுகிற பொழுது முகஸ்தூரி வந்து விட்டது என்ற எண்ணம் எனக்கு வந்துவிட்டது அந்த எண்ணம் போக வேண்டும் என்பதற்காகத்தான் அதை வாங்கி மக்களிடத்தில் எல்லாம் எல்லாம் வாங்கிக் கொண்டு எல்லோரும் சென்றதற்கு பிறகு இறைவனுக்காகத்தான் நான் இதை செய்கிறேன் என்பதற்காக உங்களிடத்தில் அளிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு என்றால் இக்கிறார்கள் இந்த பத்து நாட்கள் வாழ்க்கையிலே நடக்கிற பொழுது போலி மொழியர்களாக இல்லாமல் உண்மை மொழியர்களாக இருக்கிறார்களா உங்களுக்கு அது உண்டு இன்றைக்கு உண்மையும் குறைந்து கொண்டு வருகிறது கேப் ஒன்று மாலிக் அமத்துள்ளாவித்தாரா தபு செல்லவில்லை உண்மையை சொன்னதற்காக முனாஃபிங் எல்லாம் சொல்லி தப்பித்து விடுகிறார்கள் உண்மையை சொன்னதற்காக முனாஃபிக்கு மாட்டிக்கொண்டார்கள் பொய் சொன்ன காரணத்தினால் சாபுண்டாட்டும் என்று அல்லாஹுவின் சாபத்திலே இணைந்தார்கள் உண்மையை சொல்வதற்காக அவர்கள் பெருமானார் ஒரு ஐம்பது நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கு பிறகு அப்புல் ஆலமின் குரானை கொண்ட அவர்களை மன்னித்தார் என்று வரலாறு சொல்கிறது குரானை கொண்டல்லா வசனத்தை கொண்டு மன்னிக்கிறார் வாழ்க்கைகள் உண்மையாளர்களாக வாழ வேண்டும் இன்றைக்கு எத்தனை பேர் மனசாட்சியோடு உண்மையாளராக ஒரு டாக்டர் டாக்டராக அடுத்தவர்களுடைய உயிரை காப்பாற்றுகிற பொறுப்பை முறையாக ஒரு வக்கீல் முறையாக செய்கிறோமா ஒரு ஆணை முறையாக செய்கிறோமா சிட்டு வேண்டும் உண்மையாளராக வாழ வேண்டும் வாழ்ந்தால் இந்த மூன்றும் அஞ்சாவதாக அல்லாஹ் சொல்கிறான் யார் பொறுமையாளர்களாக உள்ள வட்டியை வாழ்கிறார்களோ அவர்களுக்கும் ரமத்தும் உண்டு இதுக்கும் அன்னாரும் உண்டு இந்த பொறுமையை ஐந்து வரையாக பிரிக்கிறார்கள் முப்பத்திரியங்கள் பொறுமை ஐந்து வரை சிலர்களை பார்க்கலாம் ஏதாவது பிரச்சனை இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனையை காட்டாமலே வாழ்வார்கள் காட்டே சிரித்த முகத்தோடு வாழ்வார்கள் ஆனா உள்ள நிறைய பிரச்சனை இருக்கும் காட்டாமலேயே வாழ்வார்கள் இவர்களை சொல்லுகிற பொழுது இந்த மாதிரி இவர்களுக்குள்ள கூலியை கொடுப்பேன் என்று சொல்கிறார் இது முதல் வகை பிரச்சனைகள் ஒப்படைவெண்டே என்று புழம்பாமல் தன்னுடைய பிரச்சனையை மனசுக்குள்ளேயே போட்டு வைத்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு இது முதல் வகை இன்னொரு வகை இருக்கிறது சிலர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் இறைவன் கொடுத்த அருள்கொடை கஷ்டத்தை அல்ல கொடுத்த அன்பழைப்பு என்று நினைப்பார்கள் இது முன்னாடி உள்ளவங்களை கூட கொஞ்சம் அந்தஸ்து கூடியவர்கள் இன்னொன்னு நமத்துள்ளாகி தலை அலைகன் அவர்கள் கடுமையான கஷ்டம் ஏற்படுகிறது கடும் கஷ்டம் ஏற்படுகிறது இலைகளைத்தான் சாப்பிடுகிற சூழல் ஏற்படுகிறது இந்த நேரத்திலேயும் அல்லாஹருக்கு நன்றி செலுத்துகிறார்கள் என்னங்க இலையை சாப்பிட்டு அல்லாவுக்கும் நன்றி செலுத்துறீங்க இதெல்லாம் அநியாயமா இருக்குது என்று கேட்கிற பொழுதுல்லாஹி தாலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இதுவும் இல்லாமல் எத்தனை ஊரில் இருக்கிறார்களே நமக்கு அபுல் ஆலமின் இதை அன்பளிப்பாக வைத்திருக்கிறானே என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல்லாஹ் ஹதீச குதிரை சொல்லுகிறான் ஆனா இந்த முன்கசிரத்தின் குழு தத்தவாதிகளோடு நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லா நம்மோடு இருக்கிறார் அல்லா நம்மோடு இருக்கிறார் இந்த சந்தோஷம் நமக்கு போதாதான் அந்த கஷ்டத்தில் இது ஒரு வகையான கஷ்டம் பொறுமை மூன்றாவது ஒரு வகையான பொறுமை இருக்கிறது இவர்கள் இரண்டு பேரை கூட அவர்கள் கஷ்டத்தை கண்டு சந்தோஷம் அடைவார்களாம் சந்தோஷம் அடைவார்கள் அரசர் சாகு தௌலா புரிச மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள் கடுமையான வெள்ளம் ஏகப்பட்ட கம்மாடி உடைய போகிறது ஏறி உடைய போகிறது ஊரை அழிய என்ன செய்ய போகிறீர்கள் எந்த பகுதி வீக்காக இருக்கிறதோ உடைவதற்கு நெருக்கமாக இருக்கிறதோ அந்த பகுதியை மம்பட்டியை வச்சுனாங்களாம் இவங்களும் ஊருக்குள்ள தண்ணி வரட்டுங்கிறதுக்காக மக்கள் எல்லாம் பார்த்து அதிசயப்படுகிறார்கள் என்னங்க உங்களிடத்தில் வந்து உதவியை கேட்டாக்கா கஷ்டத்தில் உதவியை கேட்டாக்கா நீங்க உகத்திரியம் பண்றீங்களே தண்ணி வரவதற்கு எந்த பகுதி வீக்காக இருக்கிறதோ அதையே எட்டிக்கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் சொன்னார்கள் சாகுத் தௌலா இதர் மூலாக உதர் சாக தவுலாக எங்கு அல்லாது இருக்கிறானோ அங்குதான் நான் இருப்பேன் அண்ணா உடைக்க வேண்டும் என்ற அவனுக்கு உத்தாசையாக நானும் உடைத்து உடைக்க வேண்டும் என்று இந்த ஊரை அழிக்க வேண்டும் என்று நாடினால் அழிவதற்கு நான் நான் இதை உடைக்கிறேன் தண்ணீர் வடிந்தது என்று வரலாறு சொல்கிறது கஷ்டத்தை சந்தோஷமாக ஏற்பவர்கள் இருக்கிறார்களே இவர்கள் சாபரியில் மூன்றாவது வகை நான்காவது ஒரு வகை இருக்கிறார்கள் இவர்களை விட உயர்த்துவார்கள் அவர்கள் கஷ்டத்தைவாரத்தை வகையில் உள்ளவர்கள் இவர்களுக்கு கடுமையாக உடல் சரியில்லை இந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார்கள் எல்லோரும் அரவு பரவுகள் என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது டெய்லி நான் ஜிப்ராயினை சந்திக்கிற சூழல் ஏற்படுகிறது சொல்லி இருக்கிறார்களோ ஜிப்ராயில் என்னை சந்திக்கிறார்கள் சந்தோஷமாக இல்லாமல் இருக்க முடியுமா நான் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் காலையிலும் மாலையிலும் பெருமானார் எங்கள் நீடி எங்கள் உறவுகளால் நான் எப்படி வாக்கியம் பெற்றிருக்க வேண்டும் யாயகம் காலையிலும் எதிர்கள் எப்படி இருக்கிறாய் எப்படி இருக்கிறார் என்று கேட்கிறார்களே அது மட்டுமல்ல சகாபாக்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் எனக்காக செய்கிறார்களே முஸ்லிமை சந்திப்பதை விட ஆனந்தம் என்ன இருக்கிறதே மிகவும் வந்து என்னை பார்க்கிறார்களே இதை பேரானந்தம் எனக்கு என்ன இருக்க முடியும் கல்வத்தையே சந்தோஷமாக நினைக்கிறார்கள் இது நாலாவது அஞ்சாவது ஒரு வகைக்கு தன்னை அப்படியே அல்லாஹ் ஒப்படைத்தோடு கஷ்டம் வந்து ஐயோ இஸ்லாம் ஒப்படைத்தார்கள் நீ கொடுத்தாய் என்ன வேண்டுமானாலும் இவ்வளவு இத்தனை மெச்சம் பொழுத்தில் உன்னை வைத்துக் கொண்டிருக்கிறது இன்னும் அம்மா அம்மா அம்மா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே சொல்லு சொன்ன தெரியுமா என்னை பேரறிப்பது இந்த பொ அஞ்சு வகையில் எப்படி பொறுமையாக இருந்தாலும் அவர்களுக்கு அல்லா உத்தர இந்த மூன்றையும் இலவசமாக தருகிறார் அதற்கு சொல் வீட்டில் சமைக்கிறார்கள் சமைக்கிற போது உப்பு கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சு அந்த முறையிலே சமைக்கவில்லை பீ கொஞ்சம் பயப்படுவாங்க கணவன் அடிப்பாருங்கிற பயம் இல்லை கணவனுடைய அன்பு குறிந்து விடுமா என்ற பயம் என்னமா இப்படி செலிச்சிருக்கேன் அந்த அன்பிடே ஒரு குறைபாடு இதுதான் மனதை உறுத்தும் இதற்கு பேர் தான் ஹசியத் அன்பிலே குறைபாடு அல்லாஹினுடைய அன்பிலே குறைபாடு இதற்கு பேர் தான் ஹசியத் அல்லாவினுடைய அன்பு குறைஞ்சிருமே அல்லாவினுடைய அன்பு குறைஞ்சிருமே என்று பயந்து பயந்து அமல் செய்வதற்கு ஹசியத் வரலாறுகளை நாம் பார்க்கிறோம் எப்ப பார்த்தானோ இவர்கள் பேசினால் வாய் மனத்துக்கொண்டே இருக்கும் பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இவர் என்ன பார்த்த யூஸ் பண்றாரு இவர் என்ன பொருளை யூஸ் பண்றாரு அதை நாமும் பயன்படுத்த வேண்டுமே என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஒருவர் கேட்டு வருகிறார் நீங்கள் என்ன பயன்படுத்துகிறீர்கள் இவ்வளவு சுத்தமாக இருக்கிறது குறை செய்து பேச்சை குறைந்து விடுமோ என்று எண்ணி எண்ணி நான் இந்த நேரத்தில் ஒரு நாள் கனவிலே கண்ணனி நாயகம் செல்லத்தை கண்டேன் செல்ல ஆனந்தோடு என்ன என்றுகந்துவிடும் எனவே அதுவாக அ வேண்டும் என்ற எ முக்கான பத்துக்களில் தலை தயாராக இருக்கிறார் அடுத்த தன்மையாக அல்லாஹ் சொல்லுகிறார் தாரதா அவ தார தர்ம சொ காசுதான் அன்பாக ஒரு லுக்கமாக ஊட்டுவதும் தர்மம் புன்னகையோடு இன்னொருவரை பார்த்து அசலாம் அணைக்கும் என்று சொல்வதும் தர்மம் தருமம்லா சொல் தருமும் இந்த மூன்று பத்துக்களை முத்தான அகமத்தையும் இத்துக்கு மின்னாரையும் கொடுப்பதாக அல்லாஹ் சொல்கிறார் ஒன்பதாவதாக அல் ஹாபிதா யார் தன்னுடைய அபத்தை பாதுகாத்து வாழுகிறார்களோ தன்னுடைய கற்பை பாதுகாக்கிற ஆண்கள் தன்னுடைய கற்பை பாதுகாக்கிற பெண்கள் இதற்குத்தான் நாம் வந்தாக வேண்டும் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு கேட்ட பார்வைகள் என்பது அதிகமாகிவிட்டது கற்பை பாதுகாப்பது என்பது ஆண்களுக்கும் கர்த்தமாகிவிட்டது பெண்களுக்கும் கர்த்தமாகிவிட்டது இந்த சூழலில் யார் கற்பை பாதுகாக்கிறார்களோ அவர்களுக்கு மாபிரத்து ராமத்துண்டுக்குமே என்னார் உண்டு கடைசியாக அண்ணாக சொல்லுவார் யார் வாழ்க்கையை கழிக்கிறார்களோ லிக்ரல் ரெண்டு இருக்கிறது இசானி கல்வியும் இதடங்கு சிறந்தது உள்ளும் திக்ரி செய்வது உள்ளத்திற்குள்ளே அல்லாஹ் அல்லாஹ் என்றும் பெருமானரை பற்றி சொல்லுகிற பொழுது புகாரையில பதிவானுமே பெருமானார் எல்லா நிலைகளையும் திக்கி செய்வார்கள் உதாரணம் கொடுக்கிறார்கள் அருளில் கல்வி கல்மா இல்லி சமத் உள்ளத்தில் எப்படி இருக்க வேண்டுமானால் மீனுக்கு தண்ணீர் எப்படி அவசியமோ மீனுக்கு தண்ணீர் எப்படி அவசியமோ தண்ணீர் இல்லை என்றால் மீன் இருக்க முடியாது இதை போன்று உள்ளத்திற்குரிய இல்லை என்றால் உள்ள உயிரோடு இருக்காது இது போய்விடும் உள்ளத்திற்குள்ளே சிக்கரை அல்லாத நினைவு நிறுத்தி ஆளுகிறார்களோ அவர்களுக்கு இந்த பத்து தன்மை இவர்களுக்கு முத்தான மூன்று பரிசுகள் எனவே அன்று குழியவர்களே இந்த பத்து தன்மைகளில் ஏது நம்மால் முடியுமோ அதை வலுப்படுத்தி வாழ்ந்து சிறக்க வல்லோனா வாய்ப்புகள் பெண்களுக்கு அவரத் எது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவரத் ஆண்கள் தொப்புளில் இருந்து முட்டுக்கால் வரை மறைக்க வேண்டும் முட்டுக்காலுக்கு கீழே வரைக்கும் இது அவரத் அதனால வேட்டையை தூக்கி கட்டிட்டு தொடர் தெரியிற அமைப்பிலே சொல்வது மார்க்கெட்டிலே ஹராம் அதே மாதிரி சட்டை போட்டு குளிக்கிறது நாலு பேர் பார்க்கிற அமைப்பு பெண்களுக்கு அவரத் இரண்டு கைகள் இரண்டு பாதங்கள் இதை எல்லா உறுப்புகளையும் மறைத்தாக வேண்டும் அந்நியர்களுக்கு ஆனால் இன்றைக்கு சமூகத்தில் இந்த பருசாமுரில் மறைக்க வேண்டிய உறுப்புகளை மறைத்த அதிகமாகற இந்த நிலை மாற வேண்டும் இதே போன்று இரண்டாவது ஒரு மசாயல் இருக்கிறது நம்மிடத்தில் கேட்ட மசாயல்கள் இரண்டாவது ஒன்று மார்க்கத்தை பற்றி பேசுவதற்காக ஒரு பெண்மணி முகத்தை காட்டாம பேச முடியாது முகத்தை காட்டி பேச வேண்டியிருக்கிறது இது எப்படி கூடுமா என்று கேட்க வேண்டிய சூழல் வந்தது அறகூட முகத்தை காட்டுவது ஏனென்றால் அழகை முழுமையாக வெளிப்படுத்துவது முகம் அதனால இது நான் பாசகடியில் தான் தர பெண்ணினுடைய முகமும் அவரத்துதான் மறைத்தாக வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதனால முகத்தை காட்டுவதற்கு அனுமதி கிடையாது இன்றைக்கு நடைமுறையிலே மூணாவது ஒரு மசாயில் நடந்து வருகிறது பெண்கள் மூத்தாகிவிட்டால் மகரமானவர்கள் யார் பார்க்கிறதுக்கு ஆளாலும் அவங்க மட்டும் தான் பார்க்கணும் மற்றவர்கள் பார்ப்பது கூடாது வயசான அம்மாதான போய் பார்க்கலாம் எல்லாரும் போய் பார்க்கிறது அல்லது ஆண்கள் மூத்தாகிவிட்டால் பெண்கள் எல்லோரும் சென்று பார்ப்பது இது அறவே மார்க்கத்தில் கூடாது தடை செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக அங்கீகரிக்கப்படுகிறது கூடுதல் கவனம் வேண்டும் நான்காவதாக ஒரு மசாயில் பெண்கள் இஸ்திருக்கு பாலிய செய்வது வரவேற்பு கொடுப்பது வீடுகளில் நண்பர்கள் வருகிறார்கள் சொந்தக்காரர்கள் வருகிறார்கள் மற்றவர்கள் வருகிறார்கள் வந்து பெண்கள் வாங்க வரவேற்பு கொடுப்பது பெண்களினுடைய குரலுக்கும் வரதா தேவை மார்க்கம் சொல்கிறது பெண்களுடைய குரல் நிர்பந்தத்தில் அந்நியர் இடத்திலே பேசுகிறாக இருந்தால் கூட கடின குரலோடு பேச வேண்டுமாம் அஸ்லாம் வரைக்கும் என்று கடினமாகத்தான் பேச வேண்டும் அடுத்த தடவை வீட்டுக்கு நினைக்கணும் இந்த அம்மா ஆம்பள குரல் பேசுது இந்த விஷயத்தில் கூடுதல் அக்கறை தேவை இஸ்திக்கு செய்வதும் ஹராம் வரவேற்பு கொடுப்பது நண்பர்களை வரவேற்பது மற்றவர்களை வரவேற்பது ஹராம் அஞ்சாவது நடைமுறையில இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு மசால்களில் ஒன்று ஒரு வானிலிபோர் ஒரு பெண்ண திருமணம் முடிக்கிறார் பார்க்க கூடாத முடிவாகிவிட்டால் கண்டிப்பா இந்த பெண்ண கல்யாணம் பண்ணலாம் என்று ஒரு உறுதி வந்து விட்டால் ஒரு முறை பார்ப்பதற்கு அனுமதி இருக்கிறது சரியத்தில் ஆனால் இன்றைக்கு நடைமுறை என்னவென்றால் அதுக்கு பின்னாடி போனை வாங்கி வச்சுக்கிட்டு போன் நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் ராத்திரி புல்லா பேசுறது இரவு முழுவதும் பேசுகிற சூழல் என்னதான் பேசுவாங்களோ தெரியும் அறவே அனுமதிக்கப்படவில்லை பக்க ஹராம் ஆறாவது ஒரு மசாலை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது வயசானவங்களுக்கு பெண் அரசுகளை இளமையான பெண்கள் அல்லது மற்ற பெண்களை வைத்து பணிவிடை செய்கிற நிலையும் நம்முடைய சமுதாயத்துல இப்ப கூடுதலாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அவர்களுடைய உள்ளத்திலே கூட அடுத்த பெண்ணை பற்றி எண்ணம் வரக்கூடாது என்று மார்க்கம் சொல்றேன் சரியத்தினை வன்மையாக கண்டிக்கிறது ஏழாவதாக ஒரு மசாயில் இன்றைக்கு முர்க்கா போடுகிற கலாச்சாரம் என்னவோ அதிகரித்து இருக்கிறது அல்கும்லா ஆனால் முடியை வெளியே விடுகிற கலாச்சாரமும் அதிகரித்து வருகிறது பெண்களுக்கு முடியும் வருதா நம்முடைய மனைவிமார்கள் சகோதரிகள் தாய்மார்கள் அந்நிய ஆணவர் உள்ளே வந்துவிடுகிறார் முடியை பார்த்தார்கள் என்பதற்காக வேண்டி கீழ்ப்பகுதியில் இருக்கிற முடியை பார்த்தார்கள் என்பதற்காக முடியை வெட்டி தூக்கி அடைந்தார்களாம் ஒரு ராணி அவ்வளவு வருதாவோடு நடத்திருக்கிறார்கள் அதனால முடி என்பதும் மறைக்கப்பட வேண்டிய ஒன்று ஸ்டைல் இன்றைக்கு நம்முடைய சின்ன பெண்களுக்கு அதிகமாக நடத்தி வருகிறோம் என்று சொல்லி பெண்களுக்கு முடியை விதவிதமாக அழகுபடுத்துவது எட்டுவதற்கு அனுமதி இருக்கிறது அழகுபடுத்துவது ஹராம் என்று மார்க்கங்கள் எல்லா முஸ்திகளுமே சத்வா வழங்கி இருக்கிறார்கள் இது விஷயத்திலும் கூடுதல் கவனம் தேவை அடுத்ததாக ஒரு மசாயை எட்டாவதாக நாம் பார்க்க வேண்டியது என்னன்னா சொல்கிறார்கள் என்ன செய்வது வழிபட வேண்டிய அவசியம் கிடையாது பெற்றோர்களுக்கு அவங்களுக்கு முன்னாடி எல்லாம் இருக்கிற சூழல் இன்றைக்கு அதிகரித்து வருகிறது அனுமதி அதனால் இருக்கிறது சட்டத்தை ஒரே சட்டம் தான் பெருமான உங்கள் கையோடு என் கை சேர்த்து கொள்கிறேன் என்றார்கள் நான் ஒரு பெண்ணுக்கு சொல்வது நூறு பெண்களுக்கு சமம் நூறு பெண்களுக்கு சொல்வதற்கு சமம் என்றார்கள் பெருமானார் சலல்லாஹ்லம் அந்நிய பெண்களை பார்த்ததும் இல்லை தொட்டதும் இல்லை பெருமனார் சல்லல்லாசலம் அவர்கள் நம்முடைய மார்க்கத்தின் தந்தை அவர்கள் இவர்களே செய்யவில்லை என்றார் இது அறவே இதை போன்று நம்முடைய பத்தாவது நம்முடைய அலுவலகங்கள்ல இஸ்லாமிய பெண்களை பயன்படுத்தி பர்தா இல்லாமல் பயன்படுத்துவது பயன்படுத்தினால் அலமதில ரீன மொஹம் சல்ல அலா சயா நபி மோடான மஹான் மதிமாரிக اللهم إنا نسألك من النعمة تمامها ومن العصمة دوامها ومن الرحمة شمولها ومن العافية حصولها ومن العيشر أدا ومن العمر يسأدا ومن اللحصان يتم ومن الانعام يعم ومن الفلل أب ومن اللت في أقرب اللهم كلنا ولا تكن علينا اللهم أختم بالصعادة عجالنا وحقيق بالزيادة عمالنا وقرم بالعافية عدونا وعاصالنا ربنا آتنا في الدنيا حسن وفي الأخرة هاتفنا صلى الله وكنا ربنا صلى الله تعالى وسلم على خير خلق في سينا محمدين وعلي و صحاب اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله وعلى محمد صلى الله وعلى وسلم صلى الله وعلى محمد يا ربي صلى الله وعلى وسلم